ஸ்ரீகுருப்போ நம அபார கருணா சிந்தும் ஜானதம் சாந்தரூபினம் ஸ்ரீ சந்திரசேகரகுரும் பிரணமாமி முதான்மகம் இத்தனை நாளாக நம்முடைய தர்மங்கள்லாம் என்ன அந்த தர்ம காரியங்கள்லேருந்து வரக்கூடியதான புண்ணியம் அவைகள்லாம் நமக்கு எந்த விதமாக பலனை கொடுக்கறது நாம் தெரிஞ்சோ தெரியாமலோ செய்யக்கூடிய பாப்பங்கள் நமக்கு எப்படி பலன்கள் கொடுக்கறதுங்கிறத ஒரு சில விஷயங்களை மட்டும் பார்த்தோம் இன்னும் சொல்ல வேண்டியது நிறைய இருக்குது அவ்வப்பொழுது சொல்லுவோம் இப்போ இன்னிலிருந்து நம்முடைய தர்ம காரியங்கள் ரெண்டு விதமாக நமக்கு ரிஷிகள் பிரித்து கொடுத்துருக்கா சாமானிய தர்மம் விசேஷ தர்மம்னு ரெண்டாக பிரிச்சிருக்கா சாமானிய தர்மம் அப்படின்னு சொன்னால் ஆண்கள் பெண்கள்னு வித்தியாசம் இல்லாமல் அத்தனை பேரும் கடையை பிடிக்க வேண்டிய ஒரு காரியங்களுக்கு சாமானிய தர்மம்னு பேர் அந்த தர்மங்களுக்கு ஆண்கள் மட்டும் பெண்கள் மட்டும் செய்ய வேண்டியது குழந்தைகள் மட்டும் செய்ய வேண்டியதுன்னு பிரித்து கொடுத்ததுக்கு விசேஷ தர்மம்னு பேர் அவைகள் என்னென்ன மேலும் நாம் நம்முடைய தர்மங்கள் செய்யறதுக்கு ஐந்து விதமான விஷயங்கள் ரொம்ப முக்கியம் அப்படின்னு நம் ரிஷிகள் சொல்லியிருக்கா என்னன்னா தேசம் காலம் கர்மா கர்த்தா குணம்னு அஞ்சு நாம் செய்யக்கூடியதான கடமைகளோ அல்லது தர்ம காரியங்களோ அவைகளை செய்யறதுக்கான தேசம் இடம் எந்தெந்த இடம் எந்த டயத்தில் பண்ணணும் செய்யக்கூடிய அந்த கர்மா எந்த ரிஷி சொல்லியிருக்க அது எந்த என்ன கர்மா அது செய்யக்கூடியவனுக்கு என்ன தகுதி இருக்கணும் குணம்னா அதற்கு நாம் பயன்படுத்தக்கூடிய பொருட்கள் வஸ்துக்கள் அவைகள்னால் என்னென்ன அது எப்படி இருக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் விரிவாக இனி வரக்கூடிய நாட்களில் கொஞ்சம் கொஞ்சமாக பார்க்க போகிறோம் ஏன்னா இதை இந்த அஞ்சு விஷயங்களும் சரியானபடி அமைஞ்சிருந்தால்தான் நாம் செய்யக்கூடிய தர்ம காரியங்கள் நூறு பெர்சன்ட் நமக்கு பலனை கொடுக்கும் இப்போ அநேகம் பேர்களுக்கு ஒரு சந்தேகம் உண்டு நாம் எவ்வளவோ பிரார்த்தனைகளுக்கு எவ்வளவோ செய்கிறோம் ஆனால் நாம் செய்யக்கூடிய காரியம் பலனை கொடுக்கதா கொடுத்ததா அப்படின்னு கேட்டால் நம்மளால் கொடுத்தது அப்படின்னு தைரியமாக சொல்ல முடியல என்ன பலன் வந்ததா வரலையான்னு நமக்கு தெரிய மாட்டேங்கிறது இப்போ குழந்தைகளுக்கெல்லாம் கல்யாணம் ஆகணும் அப்படிங்குறா நாம் நிறைய பண்ணுறோம் ஜோசியர்கள்லாம் பார்த்து சொல்கிறா இந்த இந்த க்ஷேத்திரங்களுக்கு போய்ட்டு வரணும் இது மாதிரி சுவாமிக்கு அபிஷேகங்கள்லாம் செய்யணும் அப்படியெல்லாம் சொல்கிறா இப்படிலாம் பண்ணுறோமே குழந்தைக்கு க கல்யாணம் உடனே சட்டுன்னு நாம் நூறு அதை நம்புவோம் போயிட்டு வந்தோம் கல்யாணம் ஆச்சு ஆக நாம் பண்ணினது வீணாக போகல அப்படின்னு நம்முடைய மனசு ஏற்றுக்கிறது ஆனால் அதை பண்ணிட்டு வந்த பிறகும் அதே மாதிரி தான் இருக்குது எந்த மாற்றமுமே தெரியல கல்யாணம் வரமாட்டேங்கிறது அப்படின்னா அப்போ நாம் பண்ண காரியம் வந்து சரியானது தானா அது உண்மை தானா அது மாதிரி சந்தேகங்கள் நமக்கு வருது அதேபோல் ஐஸ்வர்யம் நிறையா வரணுங்கிறதுக்காக பண்ணுறோம் அதுவும் பலனை கொடுக்கறதா இல்லையா தெரியல இது எல்லாத்துக்கும் மேலே நம்முடைய கடமைகள்ல இந்த சந்தேகம் நிறையா வருது எல்லோருக்குமே இப்போ வந்து ஸ்ராத்தங்கள்லாம் பண்ணுறோம் ஸ்ராத்தம் பண்ணுறதுனால நம்முடைய பிதற்கள்லாம் சந்தோஷத்தை அடைகிறா அப்படின்னு நம்முடைய சாஸ்திரங்கள் சொல்கிறது வேதம் சொல்கிறது தர்மசாஸ்திரமும் சொல்கிறது புராணங்கள்லாம் உதாகரணத்தோடையே அதை காமிச்சிருக்கு கதையின் மூலமாக இதெல்லாம் கேட்குறோம் ஆனால் பித்தர்களுக்கு இது எப்படி போய் சேர்றது அப்படின்னு நமக்கு அந்த சந்தேகம் இருந்துகிட்டே இருக்குது ஒரு ரெண்டு பேரை நாம் வலிக்கிறோம் அவர்களுக்கு வேஷ்டி எல்லாம் வாங்கி கொடுத்தோ இந்த சிராதங்கள் பண்ணுறோம் ஒரு மூணு மணி நேரம் அதுக்காக செலவழிக்கிறோம் இன்னும் பெண்களுக்கு டைம் அதில் ஜாஸ்தியாக செலவாக இருக்குது அந்த பகல் பூரா அதில் செலவாகிடுறது காலம்பர சமையல் ஆரம்பித்ததுலேருந்து இந்த வீடு சுத்தம் பண்ணி முடிக்கிற வரையிலும் பகல் பூரா அதில் செலவழி ஆனால் இந்த ஸ்ராத்தம் பித்தர்களுக்கு எப்படி போய் சேர்றது இந்த ஸ்ராத்தினுடைய பலனை பித்ருக்கள் எப்படி எடுத்துக்கிறா அப்படிங்கிற கேள்வி நம்ம கிட்ட இருந்துகிட்டே இருக்குது இதற்கு நமக்கு பிரத்யட்சமாக நமக்கு ஒன்றும் பலன் தெரியல கண்ணுக்கு தெரியறா பலன் ஒன்றும் தெரியலையே பித்தர்களுக்கு போய் சேர்ந்ததா இல்லையா மேலும் நம்முடைய குழந்தைகளுடைய ஜாதகங்கள்லாம் பார்த்தா ஜோசியாலாம் பித்ருதோஷம் இருக்கு அப்படின்னு சொல்றா ஸ்ராத்தங்கள்லாம் பண்ணத்தானே பண்றோம் எப்படி பித்ருதோஷம் வரும் குழந்தைகளுக்கு இந்த சந்தேகம் இருக்கு அப்போ இது உண்மையாவே பித்திருக்களுக்கு போய் சேர்றதா பித்திருக்கள்லாம் எங்க இருக்கா இந்த ஸ்ராத்தினுடைய பலனை பித்தக்கள் எப்படி எடுத்துக்கிறா நமக்கு பித்தக்கள் எப்படி அனுகிரகம் பண்ணுறா இந்த விஷயங்கள்லாம் நிறைய நம்முடைய தர்மசாஸ்திரங்கள் புராணங்கள் நிறைய நமக்கு காட்டியிருக்கு அதெல்லாம் தான் வர்ற நாளில் விரிவாக ஒவ்வொன்றா பார்க்க போகிறோம் நாம் ஒரு காமனையை உத்தேசித்து பண்ணக்கூடிய காரியங்கள்லேருந்து பலன் வருதா வரலையா அப்படிங்கிற சந்தேகத்துக்கெல்லாம் பதில்கள் இருக்குது நாம் பண்ணக்கூடிய காரியத்தினுடைய முழு பலனை நாம் அனுபவிக்கிறதுக்கு நாம் முதல்ல சொன்னால் அந்த அஞ்சு விஷயமும் சரியானபடி அமைஞ்சிருக்கணும் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் நாம் அந்த காரியத்தை செய்யக்கூடியதான தேசம் இடம் செய்யக்கூடிய காலம் செய்யக்கூடியதான அந்த காரியம் செய்பவர் அதற்கு நாம் உபயோகப்படுத்தக்கூடிய பொருட்கள் இது அஞ்சும் சரியானபடி அமைஞ்சிருந்தால்தான் அந்த கர்மாவனுடைய பலன் நமக்கு பூர்ணமாக கிடைக்கும் இல்லை என்ன கிடைக்காதா கிடைக்கும் ரொம்ப குறைச்சலாக தான் கிடைக்கும் அதில் எது சரியாக இருக்கோ அதுக்கான ஃபலம் தான் நமக்கு கிடைக்கும் அது எப்படி கிடைக்கிறது அப்படிங்கிறதெல்லாம் நாம் விரிவாக பார்க்க போகிறோம் இந்த அஞ்சு விஷயங்கள் சரியானபடி அமைஞ்சிருக்கணும் நாம் எந்த காரியம் செய்கிறதுக்கும் அதில் சாமானிய தர்மங்கள் என்னென்ன விசேஷ தர்மங்கள் என்னென்ன அதாவது ஆண்கள் பெண்கள் அத்தனை பேரும் பொதுவாக கடைபிடிக்கக்கூடிய தர்மங்கள் ஆண்கள் மட்டும் செய்ய வேண்டியது பெண்கள் மட்டும் செய்ய வேண்டியது அவைகளுக்கு விசேஷ தர்மம்னு பேர் அவைகள் என்னென்ன அப்படிங்கிறதெல்லாம் வர்ற நாளில் நாம் விரிவாக பார்க்க போகிறோம் அதில் முதல் கட்டமாக இந்த நாளில் ஒரு பெரிய சவாலாக இருக்கிற விஷயம் என்னென்னா குழந்தைகளுக்கு கல்யாணம் ஒரு ஒரு குடும்பங்கள்லேயும் நம் முன்னோர்கள் நாளில் பார்த்தா ஒவ்வொரு குடும்பங்கள்லேயும் ஏ குறைஞ்சபட்சம் ஏழு குழந்தைகள் இருக்கும் அந்த ஏழு குழந்தைகளுக்கும் வருஷத்துக்கு ஒரு குழந்தைக்காக கல்யாணம் ஆயிண்டே வரும் அது எப்படி ஆறுது எப்படி போய் பேசுகிறா அதை பற்றி நமக்கு ஒன்றுமே தெரியாது கல்யாணம் ஆயிண்டே வரும் அப்படி அப்படி நடந்துன்றிருந்த ஒரு விஷயம் இந்த நாளில் குடும்பத்தில் ஒரே ஒரு குழந்த அந்த ஒரு குழந்தைக்கு கல்யாணம் பண்ணி பார்க்குறதுக்குள்ள நமக்கு உலகத்தையே பரட்டி போட்ட மாதிரி ஒரு அலுப்பு வந்துடுறது மன உளைச்சல் அதற்கு காரணம் என்ன அப்படிங்கிறத நாம் யோஜனை பண்ணணும் அதற்கு காரணங்கள் நிறைய நாம் கண்ணாலேயே பார்க்குறோம் இந்த நாளில் ஏன் இத்தனை சிரமம் வந்தது அப்படின்னா பித்தர்களுடைய சாபத்தினால தான் இது மாதிரி குழந்தைகளுக்கு கல்யாணம் ஆக மாட்டேங்கிறது அப்படின்னு மகாபாரதம் நமக்கு ஒரு கதையின் மூலமாக நமக்கு காட்டுறது பித்தர்களுடைய அனுகிரகம் இல்லாட்டா நம்முடைய குழந்தைகளுக்கு கல்யாணம்ங்கிறது சேரவே சேராது கல்யாணமாகாது அப்படி கல்யாணம் ஆனாலும் கூட அது நிரந்தரமாக இருக்காது ஏதோ புண்ணியவசாத்து நாம் கல்யாணத்தை கொண்டு வந்துடலாம் குழந்தைகளுக்கு ஆனாலும் தம்பதிகளுக்குள்ள ஒற்றுமைங்கிறது வேணும் அது ரொம்ப குறைச்சலாக இருக்குது அதுக்கு என்ன காரணம் அப்படிங்கிறத நாம் யோஜனை பண்ணணும் நீ வரக்கூடிய நாட்களில் இது மாதிரி தர்மங்கள் எல்லாம் வரிசையாக ஒவ்வொன்றா பார்க்க போகிறோம் அதில் முதல்ல இந்த இந்த காலத்தில் ரொம்ப நாம் யோசிக்க வேண்டிய விஷயம் குழந்தைகளுடைய கல்யாணம் அப்படிங்கிறது ரொம்ப யோசிக்க வேண்டிய விஷயமாக இருக்குது இந்த அஞ்சு விஷயங்களுடைய முக்கியம் அதாவது தேசம் காலம் நாம் செய்யக்கூடிய கர்மா செய்யக்கூடியவர் அதுக்கு பயன்படுத்தக்கூடிய பொருட்கள் இதனுடைய முக்கியத்துவத்தை தெரிஞ்சுட்டு நம்முடைய குழந்தைகளுடைய கல்யாண ஏன் தள்ளி போகிறது என்ன காரணம் அதை எப்படி நாம் துரிதமாக கொண்டு வரலாம் குழந்தைகளுக்கு கல்யாணத்தை எப்படி கொண்டு வரலாம் அப்படிங்கிற உபாயங்களை வர விரிவாக நாம் பார்க்க போகிறோம் தேசம் எவ்வளவு முக்கியம் நாம் செய்யக்கூடியதான இடம் எவ்வளோ முக்கியம்ங்கிறத அடுத்த உபன்யாசத்தில் பார்ப்போம்